நெருங்கி அமர்ந்து வந்தவருக்கு இடம் தாருங்கள் என்று நபிசல்லும் அலி அலிசல்ல கூறினார்கள் அப்துல்லாஹிபின் உமர் அபியுல்லாஹும் அவர்கள் தமக்காக யாராவது தமது இருப்பிடத்திலிருந்து எழுந்து அவருக்கு இடம் தந்தால் அந்த இடத்தில் அவர்கள் உட்கார மாட்டார்கள் புகாரி ஆறு இரண்டு ஏழு இரண்டு ஒன்று